வணக்கம் இன்றைய தினமரத்துழையில் நம்ம பார்க்க போற பகுதி உணவே மருந்து அதுல வந்து அரிசி கழுவின மருத்துவ குணங்கள் என்னன்னு பாக்கலாம் அரிசி கழுவீங்களா அந்த தண்ணிய வந்து எடுத்துட்டு குழந்தைகள் நம்ம வீட்டுல கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைங்க இருக்கும் சின்ன குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு உடம்புக்கு குளிப்பாட்டம் சுடு பண்ணி உடம்புக்கு குளிப்பாட்டலாம் குளிப்பாட்டினீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான பலன் என்னவோ அது உடம்புக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அரிசி கழுவன தண்ணீரை அரிசி கழுவன தண்ணீர் பண்ணா சரியாகும் எப்படின்னா அந்த அரிசி கழுவன தண்ணியை எடுத்துக்கிட்டு தலைமுடியை அலசி திருப்பி நான் நல்லா வாஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும் பண்ணிக்கலாம் அரிசி கழுவ தண்ணிலையும் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கும் அது நான் முகம் அளம்பும் போது அதனுடைய உள்ள மருத்துவங்கள் எல்லாம் நம்ம ஸ்கின் வழியா போயிட்டு முக சுருக்கம் இல்லாம தடுக்கும் ஸ்கின்ஸ்ல ஏதாவது பிரச்சனைகள் பிம்பிள்ஸ் எதுவா இருந்தாலும் அது சரி பண்ணி தரும் அரிசி கழுவுற தண்ணிய நம்ம குடிச்சாலும் நமக்கு நல்லதுதான் அப்படி என்ன எப்படி இது சுண்டக்காய் ஒத்த குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம உடம்புக்கு போன மாதிரி இருக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா கிராமத்துல போய் பாக்கலாம் அங்க வந்து யாருமே அரிசி கழுவுன வாட்டர் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா இத்தனை விஷயங்கள் சொல்லிருக்கேன் அவங்க அரிசி கழிவு தண்ணீரை நெற்றிணி நீர்கள் எல்லாம் அரிசி கழுவ தண்ணீருடைய மருத்துவ குணங்களை அனுபவிக்கணும் என்ற எண்ணத்தோடு இன்னைக்கு இந்த விஷயத்த போன வாரம் வந்து நான் கோபி பரோட்டா பத்தி சொல்லியிருந்தேன் கோபி பரோட்டா சொல்லும்போது அந்த காலிஃபிளவர் உப்பு போட்டு கழுவனும் சகோதரர் வந்து சுத்தி காட்டியிருந்தாங்க சுத்தி காட்டின அந்த சகோதரருக்கு என்னுடைய மனமாரது நன்றி இதே மாதிரி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க இதுல ஏதாவது குறைகள் இருந்தா நிச்சயம் எனக்கு சொல்லுங்க மீண்டும் இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்கும் முறை நன்றியுடன் ஜோதி வெங்கடேஷன்